ஸ்ரீகுருபிரோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்கள் பண்ணுறதுக்கான இடம் அப்படிங்கிற தலைப்பில் தர்மங்கள் பார்த்துன்னு வரோம் அதில் முக்கியமாக நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பூமியில் உட்கார்ந்து செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம் பூஸ்பர்ஷங்கிறது இருக்கணும் ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் பண்ணுற எந்த ஒரு காரியத்திலிருந்தும் ஒரு புண்ணியமோ பாப்பமோ வருது இப்போது நாம் பண்ணுற காரியங்கள்லேருந்து வந்த பாப்பங்கள் போகிறதுக்காக காரியங்கள்லாம் பண்ணுறோம் இந்த பாப்பம் எப்படி போகிறது நம்ம உடம்பை விட்டு எந்த வழியாக போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எப்படி போகிறதுன்னா பூமி வழியாக இறங்கி தான் போகிறது அப்படின்னு வேணும் சொல்கிறது இங்கேன்னா பூமி தரணி லோகதாரிணி அப்படின்னு மந்திரம் ஆரம்ப மாடுது இதில் கடைசியில் துவாஹேன பாப்பேன பரமாம் கத்திம் நாம் பன்ற பாபங்கள் பூமி வழியாக இறங்கி போகிறது ஹே பூமே உன் வழியாக நாம் பண்ணுற பாபங்கள் கெட்ட பலன்கள் இறங்கி போகிறது பிரஜாகத்தேன பாப்பேன உன்னாலே நான் பாபங்கள் சுத்தமாக போகும்படியாக ஆனேன் கச்சாமி பரமங்கத்தின் அதன் மூலமாக உயர்ந்த ஸ்தானத்தை நான் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் பூமியை பார்த்து வேறுன்னு சொல்கிறது பூமி வழியாக போகிறது அப்படின்னு நமக்கு காண்பிச்சிருக்கு அதனால தான் பூமியில் உட்கார்ந்து எத செய்தாலும் செய்யணும் பூமி வழியாக தான் கீழே போகிறது அதுக்கு உதாரணம் பார்க்கணுன்னா கரண்ட் எடுத்துக்கலாம் கரண்ட் இருக்கே கரண்ட்டுடைய காரியம் என்னென்னா கீழே இறங்கணும் அதுதான் கரண்ட்டினுடைய காரியம் அதனால தானே என்ன நாம் கரண்ட்டை தொட்டால் நமக்கு ஷாக் அடிக்கிறது அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஏன் ஷாக் அடிக்கிறது அப்படின்னா நம்ம வழியாக பூமி பூமியில் இறங்கிறது கரண்ட்டு ஒரு வர்ற ஒரு கம்பியவோ இதோ ப்ளக் பாயிண்ட்டையோ தொட்டால் நம்ம வழியாக அந்த கரண்ட்டு பூமியில் இறங்கிறது கீழ் நோக்கி இறங்கிறது அதுதான் நாம் கரண்ட் அடிக்கிறது ஷாக் அடிக்கிறதுன்னு சொல்கிறோம் எரத்துனே பேர் இருக்குது எர்த்துன்னு பூமி பூமியை நோக்கி செல்லக்கூடியது கரண்ட்டு அதனால தான் கரண்ட்டில் வேலை செய்யும்போது கீழே பலகாயோ கட்ட மரம் இதான் ஒன்று போட்டுண்டா கரண்ட்டினுடைய பாதிப்பு குறைச்சலாக இருக்கும் ஏன்னா கீழே இறங்க முடியாது குறுக்க தடுப்பு இருக்குது அதனால் பூமியிலே இறங்க முடியாது அந்த கரண்ட்டு அப்படின்னு பார்க்கிறோம் கரண்டனுடைய வேலை என்னன்னா பூமியை நோக்கி இறங்கணும் அதான் மின் எல்லாம் மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கும் கீழ் நோக்கி இறங்க அதுபோலதான் நம்மள்கிட்ட உள்ள கெட்ட சக்திகள் நல்ல சக்தி எல்லாமே பூமி வழியாக இறங்கும் அதனாலதான் வேதம் சொல்ற பொழுது பூஜைகள் பண்ற பொழுது ஜபங்கள் பண்ற பொழுது கீழே பலகாய போட்டுன்னு உட்காந்து தான் வெறும் தரையில் உட்காந்து வேத மந்திரம்னு சொல்லப்படாது சொன்னால் என்ன ஆகும்னா வேதம் பூரா கீழே இறங்கிடும் வேதம் ஒருத்தர் இறஞ்சி சொல்லிகிட்டு இருக்காருன்னா நாம் போய் அவரை தொட்டாலே நமக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும் தொட்டாலே அவர் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த வேத ஒரு உணர்வு நமக்கு நம்ம உடம்புலேயும் படம் அவரை தொட்டால் அதனால தான் வேதம் என்ன சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கப்படாது அப்படின்னு சொல்கிறது எப்பொழுதுமே எயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு பேசிக்கவே கூடாது தொட்டு தொட்டு பேசிக்கிறதுனால என்ன ஆடுதுன்னா ஒருத்தருடைய புண்ணிய பார்க்கம் இன்னொருத்தருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனாலதான் தொடப்படாதுன்னு வச்சுருக்கேன் அதுவும் முக்கியமாக சாப்பிட்ற பொழுது ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது வேதம் சொல்லிகிட்டு இருக்கிற பொழுது கண்டிப்பாக தொடவேப்படாது ஆசனம் போட்டுன்னு தான் உட்காரணும் ஆசனம்னா பலகாயோ கம்பளியோ போட்டுண்டு உட்காரணும் வேற இரும்பு தகரம் அதெல்லாம் போட்டுன்னு உட்காரப்படாது உட்காந்தா அது ஆசனம் போட்டு உட்காந்த கணக்குலேயே வராது அதே போல தான் ஸ்நானம் பண்ணுறபொழுது பூமியில் நின்று ஸ்நானம் பண்ணணும் ஒரு தகரமோ பலகாயோ போட்டுண்டு அதில் நின்றுட்டு ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் ஏன்னா எதுக்கு ஸ்நானம் பண்ணுறோம் மலாபகரிஷனார்த்தம் மலம் போகிறதுக்காக அழுக்கு போகிறதுக்காக ஸ்நானம் அந்தர்மலம் பகிர்மலம்னு ரெண்டு பகிர்மலம்னா வெளியில் ஒட்டின்னு இருக்கிற அழுக்கு அதுக்கு தான் ஜலத்தை விட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கிறோம் அந்தர்மலம் உள்ளுக்குள்ள இருக்கு பாபம் மனசில் இருக்கு புத்தியில் இருக்குது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு போகிறதுக்காகத்தான் அகமரிஷன சுத்தம் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னா அந்த பாப்பம் வெளியில் போகிறது எப்படி போகிறதுன்னா பூமி வழியாக தான் போகிறது அதனால் பூமியில் தான் ஸ்நானம் பண்ணும் கல் மேலேயோ சிமெண்ட்டு தர மேலேயோ ஸ்நானம் பண்ணலான்னு தப்பு இல்லை ஆனால் பழகா அதுபோல் போட்டு அதில் நின்று ஸ்நானம் பண்ணப்படாது பூஸ்பரிசம் இருக்கணும் அதே போல தான் ஜபங்கள் பண்ணுற பொழுது கூட பூமியில் உட்காந்து ஜபம் பண்ணும் ஒரு ஸ்தூலோ நாற்காலியோ போட்டுன்ட்டு காலத்தொங்கை போட்டுட்டு ஜபம் பண்ணக்கூடாது என்ன அது பண்ணதாகவே ஆகாது ஒன்றும் கெட்ட சக்தியை நமக்கு ஏற்படுத்தும் வேகளெல்லாம் அதனால தான் பூமியில் உட்காந்து தான் செய்யணும் அதே போல் ஹோமங்கள் பண்ணுற பொழுது கூட பூமியில் அக்னியை வச்சு தான் ஹோமம் பண்ணணும் ஒரு இரும்புலையே இப்போது அக்னிகுண்டங்கள்லாம் வருது அது உலோகம் உலோகத்தில் அக்னியை வச்சு ஹோமம் பண்ணப்படாது ஏன் என்ன காரணம் அப்படின்னா அக்னி பிரதிஷ்டைன்னு பண்ணுவோம் அக்னியை கீழே மூணு ரேகை போட்டு மூணு மூணு ஆறு ரேகை போட்டு அதில் அக்னியை வச்சு பிறகு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் சுத்தி பண்ணி பிறகு ஹோமம் பண்ணுறோம் அப்போது கீழே வைக்கிறதுனால என்ன இருக்குதுன்னு நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் அஞ்சு இடத்துல அக்னி இருக்குது அதுதான் வேதம் பஞ்சதா அக்னின் வேதம் நமக்கு காண்பிக்கிறது அஞ்சு இடத்துல அக்னி இருக்கு அதுல பூமியில உள்ள அக்னியை தான் நாம் ஆகர்ஷிக்கிறோம் அக்னியில வரணும் அப்படின்னா சம்பந்தம் இருந்தால் தானே வரும் அதுக்குதான் பூமியில வச்சுதான் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் காண்பிக்க மாடியில பிளாட் சிஸ்டம் வந்தோம் மாடியிலெல்லாம் குடும்பம் நடத்துறவா கூட ஹோமங்கள்லாம் பண்ற போது பூமியில வந்துதான் ஹோமம் பண்ணும் அக்னி கீழே எடுக்கணும் மாடியில் இருக்கக்கூடாது இருந்தா பூமியில உள்ள அக்னிக்கும் நாம வச்சிருக்கிற அக்னிக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுறது அப்ப சம்பந்தம் இல்லாமல் போயிடுறதுனால நாம அதுல பண்ற ஹோமங்கள் அது நாம எந்த தேவத்தைய உத்தேசிச்சு பண்றோமோ அந்த தேவதைகளுக்கு போய் சேராது அப்படிங்கறதுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு வேதத்திலேயே இருக்குது அந்த கதை அந்த கதை என்ன சொல்கிறதுன்னா நாம் எத எந்த ஹோமத்தை செய்தாலும் எந்த தேவத்தையை உத்தேசித்து செய்கிறோமோ அந்த தேவத்தைக்கு இந்த நாம் ஹோமம் பண்ணுற வஸ்துவை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறதாக அந்த அக்னியை நாம் பண்ணணும் பண்ணி ஹோமம் பண்ணினால் அந்த அக்னி கொண்டு போய் சேர்ப்பிக்கிற அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அந்த அக்னி அந்த தேவதைகள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிக்க மாட்டார் அதில் விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டால் ஹோமத்துக்கு விதிமுறை என்னன்னா கீழே செங்கல் வச்சுக்கலாம் இஷ்டக்கான பேர் செங்கலுக்கு செங்கல் வச்சு அந்த செங்கல்ல அக்னியை பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் வேற ஒன்றும் உலோகங்களில் பண்ண பாத்திரங்களை வச்சு அதில் அக்னியை வச்சு ஹோமம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினாதான் அது அந்த தேவதையை போய் சேரும் அந்த ஹோமம் நாம் எந்த தேவதையை உத்தேசித்து பண்ணுறோமோ அந்த தேவதைக்கு அந்த ஆகுதி போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கா இதை வந்து வேதம் நமக்கு சுருக்கமாக காட்டுறது இதற்கான கதையை இதனுடைய விரிவாக்கம் புராணங்களில் அங்கங்கே நிறைய காட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் எங்கே இதனுடைய விரிவாக்கத்தை பார்க்கணுன்னா இப்போ உதாரணம் பார்த்தா சிலது வந்து இந்த ராமாயணத்தில் பரத சபதம்னு இருக்கு பரதன்னு சபதம்ன்றான் பரதசபதம்னு பேர் அதே போல் திரௌபதி சபதம்னு வருது அவைகளெல்லாம் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் பரதசபதத்தில் தான் வருது நான் சொல்ல கதையினுடைய சாரம் அது என்ன கதை என்னங்கறத அடுத்த உபன்யாசத்துல பா